ونفح للامه وجاهد في الله حق جهاده وتركنا على المحجه البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها الا هالك اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى اله وصحبه اهين اللهم على سنته وامتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين هم تعلم عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا اما بعد فيا عباد الله اتقوا الله وياه ولا بتقوا الله عباد الله قال تعالى وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذررياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما صدق الله العظيم ارولا அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் முகமது முஸ்தபா ஸூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாவுடைய நல்லடியார்களே ிய சகோதர்களே அல்லாவை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்ட வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கின்ற செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் ஒரு மேலான பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று சொன்னால் அது மிகையாகாது அல்லாஹு அல்குரானிலே குழந்தைகளை ஜீனா என்று வர்ணிக்கிறான் பியூட்டி பியூட்டி ஆஃப் த லைஃப் ஆப் திஸ் வேர்ல்ட்மென்ட் இந்த உலகத்திலே மனிதர்கள் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வம் குழந்தைகள் என்று அல்லா சொல்கிறார் சில்ட்ரன் இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கக்கூடிய சொத்து செல்வமும் பணம் காட்சும் குழந்தைகளும் இந்த உலகத்திலே எங்களுக்கு ஜீனா என்று அல்லா சொல்கிறான் அடுத்ததாக குழந்தைகள் அல்லா சொல்கிறான் வழங்கியிருக்கிற ஒரு அருகொடை இந்த குழந்தைகள் என்று அல்லாஹ் சொல்கிறார் மேலும் இந்த குழந்தைகள் நமக்கு செல்ல குழந்தைகள் இவர்கள் அயுன் எமக்கு கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்கிறார் يَقُولُونَ رَبَّنَا حَبْلَنَا مِنْ عَيُنَ. يا الله குளிர்ச்சி என்று அல்லா சுபத்தாலா சொல்வது இந்த நமக்கு நமக்கு ஒரு gift கூடிய அல் பெரிய அருளாகத்தான் செல்வமாகத்தான் பாக்கியமாக கண் குளிர்ச்சியாகத்தான் நமது குழந்தைகளை தந்திருக்கிறான் நமது வீட்டிலே செல்லது வீட்டிலே இருக்கிற சுவனலோகத்து செல்வங்கள் மலர்கள் அடிக்கடி பெற்றோர்கள் அல்லாவுடைய நல்லே மதிப்புக்குரிய சகோர்களே அருளாக அமைகின்ற ஒவ்வொன்றும் அமானத் ஒவ்வொரு பிளஸிங்கும் ஒவ்வொரு ரகத்தும் அமானத் அது ஒரு பொறுப்பு ஒரு மறந்துவிடக் கூடாது காசு பணம் ஒரு ரஹமத் அது ஒரு அருள் அதே நேரத்தில் காசு பணம் என்பது ஒரு அமானிதம் உடல் ஆரோக்கியம் அதே நேரத்தில் அது ஒரு அமானிதம் அது ஒரு பொறுப்பு இளமை வாலிபம் யங் ஏஜ் என்பது ஒரு அருள் மிகப்பெரிய அருள் ஒரு பிளஸ் அதே நேரத்தில் அது ஒரு அமானிதம் அதே போல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற குழந்தைகள் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மிகப்பெரிய அமானிதம் பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவேதான் குழந்தைகளை ஜீனா நமக்கு நினைவுபடுத்துகிறான் இன்னமா அம்பாலுக்கும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் பிள்ளைகளும் உங்களுக்கு and children are a trial சத்து செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஆக ஒரு சோதனையாக இருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் என்று அல்லா சொல்கிறான் ஜீனாவாக அமைகிற ஒவ்வொன்றும் நமது குழந்தைகள் நமக்கு மிகப்பெரிய ஜீனஸ் அதே நேரத்தில் அவர்கள் நமக்கு அமைந்து விட்டால் இந்த உலகத்திலும் அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறும் நிலையா நிறை நிரந்தரமான மருமையிலும் நாங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் எனவேதான் தம்புள் ஆழமீனா அல்லாஹ் குழந்தை செல்வத்தை நமக்கு தந்து ஆண் குழந்தைகளை தந்து பெண் குழந்தைகளை தந்து சொல்கிறான் யூசிக்கும் அல்லாஹ் என்ஜாய் யூ கன்சேர்னிங் யுவர் children உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே அல்லா உங்களுக்கு வசிய செய்கிறான் விஷயத்தில் சகோதரே அல்லாவுடைய நல்லே நமது குழந்தைகள் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் அதே நேரத்தில் இந்த குழந்தைகளுக்குள்ள இந்த குழந்தைகள் நிறைவேற்ற தவறினால் இவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய மறுமையிலும் மாறுவார்கள் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் எமது குழந்தைகள் பிள்ளை குட்டிகள் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாமிய சகோதரர்களே மிகவும்ிக்கப்படுவீர்கள் இந்த உண்மை மிக ஆழமாக புரியப்பட வேண்டும் அந்த தொடர் அதிசிலே sallallahu alaihi wasallam or kel solguraargal the man is the guardian over his family oor aanum kanavanum thandaiyum thanad kudumbathukku porupaalavanaga irukkaan and responsible responsible for them avargudaya poruppukku avar padri solliyaaga vendum endra karthai rasulullah sallallahu wasallam solguraargal sahih bukhari sahih muslim la indha hadith padivaagirupadi naangal paarkrom indha sense of responsibility எப்போதும் எமது உள்ளத்திலே மிக ஆழமாக இருக்க வேண்டும் பசுமையாக இருக்க வேண்டும் சொல்கிறார்கள் பயங்கரமான நாளிலே ஒரு மகன் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மகனை பற்றி அவருடைய தந்தை விசாரிக்கப்படுவார் ஒரு மகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மகளுடைய பெற்றோர் மருமையிலே ஆரம்பமாக விசாரிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் இமாம் இபுல் கையிம் ரஹ்கள் எமது குழந்தைகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் எமது குழந்தைகளுடைய விஷயத்திலே நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்று இமாம் இபுல் கையம் ரஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதிகமான குழந்தைகள் பிள்ளைகள் வீணாக போவதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் எனவே பெற்றோர்கள் அந்த வகையிலே பிள்ளைகளுக்கு வகை கூற வேண்டும் நீங்கள் உங்களையும் உங்களது பிள்ளை குட்டிகளையும் மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் என்றால் அதனுடைய விறகாக ியாக இருப்பது மனிதர்களும் கற்களுமாகும் என்று அல் குரான் சொல்கிறது சகோதர்களே அல்லாவுடைய நடிகார்களே அந்த வகையில் பேரண்டிங் அல்லது சில்ட்ரன் இஸ் ஒன் ஆஃப் மிக கஷ்டமான சேலஞ்சிங் டாஸ்க் மிக மிக மிக பொறுப்பான ஒரு சவால் என்று அதனை சொன்னால் அது மிகையாகாது குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது எமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் குழந்தைகளை படிப்பிப்பது அவர்களுக்கு தொழிலை பெற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு பதவியை வாங்கி கொடுப்பது உணவு கொடுப்பது உடை கொடுப்பது பெண் பிள்ளைகளாக இருந்தால் நகை கொடுப்பது ஆண் பிள்ளையாக இருந்தால் கடை கொடுப்பது இவை அல்ல நமக்கு முன்னால் இருக்கின்ற உண்மையான சேலஞ்சஸ் உண்மையான சவால்கள் இந்த குழந்தைகளை நல்லவர்களாக வல்லவர்களாக பண்பட்டவர்களாக பக்குவம் உள்ளவர்களாக ஒழுக்களாக நன்னடத்தை உள்ளடையவர்களாக மாற்றுவது என்பது மிகப்பெரிய சவால் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நமது குழந்தைகளுக்கு நமது பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நினைத்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அல்லாவுடைய நடிகார்களே ஆரம்பமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு நல்ல பேர்களை தெரிவு செய்து வேண்டும் செலக்டிங் முதலாவது நல்ல பேர்கள் கருத்துள்ள பெயர்களை தெரிவு செய்து சூட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் நீங்கள் உங்களுடைய கொண்டும் உங்களுடைய பெற்றோர்களின் பெயர்களை கொண்டும் தான் அழைக்கப்படுவீர்கள் எனவே உங்களது பெயர்களை அழகான முறையில் அழகான பேர்களாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த வகையிலே அழகான பெயர்களை சல்லாஹர்கள் உதாரணமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாவுக்கு மிக விருப்பமான இரு பேர்கள் என்று சொன்னார்கள் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ஆனால் இந்த பேர்கள் பலரால் அல்ஹம்துல்லா இன்று பரவலாக சூட்டப்பட்ட பொழுதிலும் இந்த பேர்களை சூட்டுவதற்கென்று வைத்திருக்கிறார்கள் இந்த பேர்கள் யாருக்கு தெரிந்திருக்கும் இஸ்லாத்தை மிக விருப்பமான பேரான அப்துல்லாவை அப்துல் ரஹமானை நாம் தெரிவு செய்வோம் ஆனால் நமது குழந்தைகளுக்கு மாத்திரம் ஆரம்பித்து எஸ் முடிகிற பெயராக இருக்கணும் அதில் ஆறு எழுத்திருக்க வேண்டும் ரெண்டு எழுத்து முதல் ஒரு எழுத்து தந்தையின் ஆரம்பித்து அடுத்த எழுத்து முடிய வேண்டும் உலமாக்களுக்கு தெரிவு செய்து கொடுக்க அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆயா ரத்தி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் மோசமான பேர்களை சல்லிசிலமார்கள் மாற்றினார்கள் இருந்தாலும் அவருடைய என்று அந்த பேரை மாற்றுகிறார்கள் ஒருவருடைய பேர் வினவப்பட்டது ஹர்ப் என்று சொன்னார் பொருள் போ யுத்தம் என்பது பொருள் நபி அவர்கள் பேரை மாற்றுகிறார்கள் மற்றவர்களிடம் கேட்டபோது தன்னுடைய பேர் என்ற பொருளிலே அந்த பேர் அமைந்தது நபி அவர்கள் அந்த பேரை மாற்றினார்கள் சமூகத்திலே சரியாக தமது குழந்தைகளுக்கு பேர்களை தெரிவு செய்வதிலே எந்த அளவு தூரம் தாய் சந்தைமார் பெற்றோர் அமானத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாவுடைய பியூட்டிஃபுல் இவற்றை அப்தோடு சேர்த்து வைக்கிற பெயர்கள் மிக அழகான பேர்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் சமத் அப்துல் அப்துல் பாரி அப்துல் ரவுடியான பேர்கள் மிக உயர்ந்த சிறந்த பேர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு நபிமார்களுடைய பேரை வையுங்கள் இப்ராஹிம் குழந்தைகளுக்கு சூட்டுங்கள் என்று சொன்னார்கள் விழிப்புணர்வு என்று சிந்து பாருங்கள் இப்போது ஒரு புதிய ட்ரெடிஷன் வந்திருக்கிறது குழந்தை பிறந்து விட்டால் நேரடியாக போகிறார்கள் அங்கே போய் பியூட்டிஃபுல் இஸ்லாமிக் நேம்ஸ் தெரிவித்த பார்ப்பதில்லை அதனுடைய ப்ரோன்சியன் எப்படி அமைய வேண்டும் என்பது பார்ப்பதில்லை எதையும் பார்ப்பதில்லை ஒரு பெயரை தெரிவு செய்து நிறைய பேர்களை உதாரணமாக சொல்லலாம் ஆனால் இந்த பெயர்களை சொல்வது தகுமான அணுகி அந்த பேருக்கு ஒருமுறை கருத்தை கேட்பவர்களும் இல்லாமல் இல்லை ஆலிமுக விளங்குவதில்லை இவர் ஒன்லைனில் பார்த்த பெயர் ஒன்லைன் தான் இவருடைய நிலை உருவாகி இருக்கிறது இதுவும் உண்மையில் ஆபத்தான ஒரு நிலை இமாம்களுடைய பெயர்களை எமது பெயர்களை சூட்டலாம் அபு ஹனீஃபாலிக் அஹமத் இப்படி ஆயிரம் ஆயிரம் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் இருக்கிறார்கள் இவருடைய பெயர்களை சூட்டலாம் ஆனால் பெயர் சூட்டும் விஷயத்திலே எத்தனை தவறுகள் நடைபெறுகின்றன பிழையான பொருள் கொண்ட பெயர்கள் கருத்தே இல்லாத இஸ்லாமிய தன்னுடைய குழந்தைக்கு வைக்கப்படுற பெயர் எவராலும் முஸ்லிம் பெயராக அடையாளம் காணப்படக்கூடாது யார் பார்த்தாலும் அந்த பெயர் ஒரு கொமன் நேமாக இருந்துவிட்டு போகட்டும் இதற்கு பேர் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸா தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்து பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இன்றியமையாதது அதற்காக எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல எமது நிலைப்பாடு எமது அடையாளத்தை எமது தனித்துவத்தை பேணிய நிலையில் அனைவரோடும் இணங்கிச் செல்ல வேண்டும் இணைந்து செல்ல வேண்டும் அனைவரையும் அரவணைக்க வேண்டும் சொல்கிற மார்க்கம் இஸ்லாம் இதற்காக பேரில் கூட தமது இஸ்லாமிய அடையாளத்தை காட்டக்கூடாது என்பதில் ஈடுபாடு காட்டுகின்றவர்கள் இப்போது உருவாகி இருப்பதை பார்க்கிற போது கவலைப்படுகிறோம் அடுத்தது பிழையான முன்மாதிரிகளை காட்டுகின்ற பெயர்கள் நடிகர்களுடைய பேர்களை குழந்தைகளுக்கு சூட்டுகிறார்கள் நடிகைகளுடைய பேர்களை சூட்டுகிறார்கள் விளையாட்டு வீரர்களுடைய விளையாட்டு வீராங்கனைகளுடைய பெயர்களை சூட்டுகிறார்கள் கலைஞர்களுடைய பெயர்களை சூட்டுகிறார்கள் ஆனால் அறிஞர்களுடைய பெயர்களை விட்டுவிடுகிறார்கள் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆரம்ப நமது குழந்தைகளுக்கு பெயர்கள் தெரிவு செய்வதிலே அமானத்தோடு நாம் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கொண்டாடுவதிலே கருசனை காட்டுவர்கள் குழந்தையுடைய அக்கிரா விஷயத்திலே பல போது கருசனை காட்டுவதில்லை சொன்னார்கள் ஒவ்வொரு குழந்தையுடைய பாதுகாப்பும் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறே தங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள் நமது குழந்தை பாதுகாப்பு விஷயத்திலும் நாம் விழிப்பாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் இது எல்லா நபிமார்களுடைய ஒரு சுண்ணா இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே கண்ணோட்டத்திலே ஒரு வாஜிபாக கருதப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அடுத்த மிக முக்கியமான அம்சம் தான் எது உங்களுடைய குழந்தைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆரம்ப வார்த்தைகளாக லா இலாக இல்லல்லா அமைய வேண்டும் முதலாவதாக குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் ஆரம்பது உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் குழந்தைக்கு நான்கு விஷயம் தெரிய வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே குழந்தைக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும் இது குழந்தைக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் சரி எது பிழை அவர்கள் சொல்கிறார்கள் உங்களது குழந்தைகளுக்கு விளக்கல்களை தவறு நடக்குமாறு ஏவுங்கள் அது அவர்களை நரக நெருப்பில் இருந்து உங்களையும் நரக நெருப்பில் இருந்து என்று சொல்கிறார்கள் இப்படி அப்பாஸ் ரத் அவர்கள் குழந்தைக்கு ஏழு வயதாகி விட்டதா அவர்களை பணிக்க வேண்டும் சரியாக நிறைவேற்றுவதற்கு ஏழு வயது முதலே அந்த மாணவர்களை அந்த குழந்தைகளை அந்த சிறார்களை வழிநடாத்த நாம் கனமைப்பட்டு இருக்கிறோம் சொன்னார்கள் ஒரு குழந்தைக்கு ஏழு வயதாகி விட்டால் தொழுமாறு நீங்கள் பணிக்க வேண்டும் ஏவ வேண்டும் பத்து வயதாகியும் அந்த பிள்ளை தொழாத போது சரியாக நிறைவேற்றாத போது அந்த குழந்தையை நீங்கள் தண்டிக்க வேண்டும் பனிஷ் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் பத்து வயதை தொடர்ந்து பிள்ளைகளை படுக்கையிலே பிரிக்க வேண்டும் என்றும் சல்லாஹல் அவர்கள் ஹரீசு கூடாக சொல்கிறார்கள் நோன்புக்கும் இது பொருந்தும் அல்லாவுடைய நிலடியார்களே பாடத்தில் மேத்தமேட்டிக்ஸ் பாடத்தில் குறைவாக மார்க்ஸ் கண்டிப்போம் தண்டிப்போம் டியூஷனுக்கு நேரத்துக்கு போகாத போது தண்டிப்போம் கண்டிப்போம் இந்த வருஷத்து கொஞ்சம் மோசமாக இருந்தால் தண்டிப்போம் கண்டிப்போம் எதிர்பார்த்த பொசிஷன் குழந்தைக்கு கிடைக்காட்டி தண்டிப்போம் கண்டிப்போம் ஆனா வயது எட்டு தொழாத போது தண்டிப்போமா கண்டிப்போமா கண்டிப்போமா பத்து வயது ஆகிவிட்டது இன்னும் ஐங்கால தொழுகையில் குழந்தை பேணுதலாக இல்லை பதினொரு வயதை 12 வயதை கடந்து விட்டது பேணுதலாக நிறைய குழப்பம் இருக்கிறது இந்த குழப்பம் சீர் செய்யப்பட வேண்டும் நமது குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் இமானிய பக்குவத்தை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த அம்சம் தான் நமது குழந்தைகளுக்கு பண்பாட்டு பயிற்சியை நாம் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு மகனுக்கு மகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு நல்ல பண்பாகத்தான் இருக்க முடியும் நல்ல பண்பை விட மிகப்பெரிய பரிசு இருக்க முடியாது அங்கே வங்கியிலே காசு வீட்டிலே நகை ஊரிலே தோட்டம் இவற்றை அல்ல நமது குழந்தைகளுக்கு பரிசாக நாம் கொடுக்க வேண்டும் நல்ல பண்பாட்டை நல்ல குணத்தை நல்ல ஒழுக்கத்தை அதுதான் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசாக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் சல்லாஹூலிஸ்லம் அவர்கள் நமது குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதலே நல்ல பண்புகளே கட்டிக்க வேண்டும் போதற்கு அவர்கள் நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடந்து கொள்வதற்கு வழிப்படுத்தப்பட வேண்டும் மதிப்பதற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் விருந்தாளியை கௌரவிப்பதற்கு அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும் அண்டை அயலவரை மதித்து நடப்பதற்கு அவர்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் நல்ல உயர்ந்த ஹியூமன் பீலிங்ஸ் மனித உணர்வுகள் கொண்டவர்களாக அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் அனாதைகள் மீது அன்பு காட்டுவது ஏழைகள் மீது அன்பு காட்டுவது விதவைகள் மீது அன்பு காட்டுகிற இந்த பண்புகள் அநாகரிகமான குழந்தைகளாக நமது குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் கொழும்பை பொறுத்தவரையிலே அண்மை காலமாக சில பள்ளிவாசல்களிலே நாம் மிக மோசமான ஒரு வளமையை அவதானிக்கிறோம் நமது சிறார்கள் பாடசாலைகளிலே ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய நமது சிறார்கள் லே ஒரு மூளையில் போய் அமர்ந்து கொள்கிறார்கள் அல்லது ஆக மேல் தட்டிலே போய் இருந்து கொள்கிறார்கள் இருந்து கொண்டு பள்ளிவாசலிலே சுதந்திரமாக ஜும்மாவுடைய நாளிலே இங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் இது இப்போது ஒரு வைரஸ் ஆக ஒரு பரவுகிற ஒரு நோயாக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது நான் நினைக்கிறேன் இப்போது கொழும்பை கடந்து நாட்டுப்புற பள்ளிகளை நோக்கியும் இந்த நோய் ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்ன சொல்கிறார் இமாம் கொத்துபா ஓதுவதற்காக மிம்பரில் ஏறி விட்டால் பக்கத்தில் உள்ளவரை பார்த்து வாய் மூடி இரு பேசாது என்று சொன்னும்பிஸ் நினைவு குழந்தைகளில் ஆரம்பித்த இந்த தொற்று நோய் இப்போது நமது இளைஞர்களை நோக்கி நகர்ந்து இருக்கிறது சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிவாசலுக்கு நான் போயிருந்த போது அங்கே வளர்ந்தவர்களும் ஐந்து ஆறு ஏழு பேர் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் இல்லை ஆட்சேபிப்பதற்கு யாரும் இல்லை நிலைப்படுத்துவதற்கு யாரும் இல்லை மகபராவுக்கு சென்றாலும் ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்வதற்காக சென்றாலும் அங்கே கூடி கூடி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அறட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்துக்குரிய ஆதாபுகள் அகலாக்குகள் ஒரு துருப்பாக்கியமான பரவுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம் இவை கண்டிக்கத்தக்கவை இவற்றை திருத்துகின்ற பொறுப்பு முதலாவதாக பெற்றோருக்கு ஒவ்வொரு தாயும் தந்தையும் தமதுக்குரிய சகோதர்களே அல்லாவுடைய நடிகார்களே நமது குழந்தைகள் பால் உள்ள நமக்கு இருக்கின்ற மட்ட கடமை இருக்கிறது இவர்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ண வேண்டும் இன்ட்ரோடியூசிங் எக்ஸாம்பிள் ஹீரோ குரான் சொல்கிற முன்மாதிரிகள் வரலாற்று புரிஷர்களை நமது சிறார்களுக்கு நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும் நல்ல ரோல் காட்டிக் கொடுக்க வேண்டும் விளையாட்டு வீரர்களை தெரியும் விளையாட்டு வீராங்கனைகளை தெரியும் ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொருவரும் எந்த சாதனை படைத்திருக்கிறார் என்று தெரியும் ஆனால் நமது இமாம்களை பற்றி தெரியாது நமது அறிஞர்களை பற்றி தெரியாது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரியாது இத்தகைய ஒரு துருப்பாக்கியமான நிலை இன்று உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் தான் நமது குழந்தைகளுக்கு நமது ஹீரோஸை நமது ரோல் மாடல்ஸை காட்டிக் கொடுக்க ஒவ்வொரு நாளும் எமது குழந்தைகளை அமர்த்தி அவர்களுக்கு நாம் நமது சரித்திரத்தை வரலாற்றை ஹிஸ்டரியை ஹெரிட்டேஜை சிவிலைசேஷனை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நமது குழந்தைகளிடம் அணுகி கேட்டு பாருங்கள் உங்களுடைய ரோல் மாடல் யார் உங்களுடைய ஹீரோ யார் என்று கேட்டால் அவர்கள் யாரை சொல்லுவார்கள் உறுதிப்படுத்தி பாருங்கள் முடிவடைந்து வீட்டுக்கு சென்றதற்கு பின்னால் நாம் ஒவ்வொருவரும் அபிமானத்துக்குரியவர் விளையாட்டு வீரரை ஒரு விளையாட்டு வீராங்கனையை ஒரு நடிகரை ஒரு நடிகையை மற்றொருவரை இன்னொருவரை தான் அவர் பெரும்பாலும் சொல்லும் நிலை இருக்கும் சிலர் வேண்டும் என்றால் சில அறிஞர்களை சொல்லலாம் சில சாதனையாளர்களை சொல்லலாம் இந்த நிலையை நாம் கண்டு வருகிறோம் ஆனால் குறிப்பாக நமது குழந்தைகளுக்கு நாம் முதலாவது முதல் தர எக்ஸாம்பிள் ஆக ரோல் மாடலாக மாற வேண்டும் அதற்கு பிறகுதான் அடுத்தவர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும் அனைத்துக்குரிய சௌர்களே அல்லாவுடைய நடிகார்களே பேரண்ட்ஸ் என்ற வகையில் பெற்றோர் என்ற வகையில் நாங்கள் முன்பு வாழ்ந்த பெற்றோர்களை பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்றது மகனை அருமை மகனை எப்படி அவர் வழிபடுத்தி நெறிப்படுத்தி வளர்த்தார் என்று குரான் சொல்கிறது என்பதை பார்க்கிறோம் وثقمان عليه الصلاة <سؤال> والسلام <سؤال> تانذارم أي مغني عليت سلكلاركل يا بنية لا تشرح بالله إنثارم أي مغني عندو كوريا مغني اللهم كي يديم يوريم نينيомеك كوڑادي شرقوا إيك كوڑادي إنثار القراركل طورندوق على خير فسننگل لذلك تانذارم أي مغني عليت سلكلاركل يا بنية أقمي اسفلا إنثارم أي مغني ني تولدي نيل أي نتاو أنتم وأمر بالمعروف நன்மையை நீ ஏவ வேண்டும் உனக்கு நன்மை ஏவி தீமையை விளக்குகின்ற போது பல பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் அச்சுறுத்தல்கள் வரும் அந்த சந்தர்ப்பங்கள் எனது மகனே நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அருமில் அருமை மகனே இவைதான் உறுதியான விவகாரங்கள் பாஸ் பண்ண வேண்டும் அட்வான்ஸ் பாஸ் பண்ண வேண்டும் யூனிவர் இதை நீ அடையாத போது எனது மகன் அல்ல என்று சொல்கிறோம் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஆனால் எனது மகன் டிகிரி முடித்திருக்கிறான் ஒரு கிராஜுவேட் ஆக இருக்கிறான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியையும் முடித்திருக்கிறான் அலம் பிளஸிங் ஆனால் இந்த மகன் பண்பாடாக வளர்க்கப்படாத காரணத்தினால் ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தினால் பாவத்தின் பாரதூரம் அவனுக்கு உணர்த்தப்படாத காரணத்தினால் ஜாகிலியத் அவனுக்கு அடையாளப்படுத்தி இனங்காணப்பட்டு சொல்லப்படாத காரணத்தினால் அவன் கட்சி உள்ளவனாக இருந்தால் பிழையான போக்கு கொண்டவனாக இருந்தால் நாளை டிகிரியை சுமந்த எனது மகன் கார் வைத்து ஓட்டும் எனது மகன் அந்த கம்பெனியிலே இந்த ஆபீஸ் ஆபீசராக இருக்கிற எனது மகன் நரக நெருப்பின் எரிகொல்லியாக மாறுவானே இதை தாங்கிக் கொள்ள முடியுமா ஒரு ஜீன்ஸை அணிந்து கொண்டு ஒரு டிஷர்ட்டை அணிந்து கொண்டு தலையிலே போலியாக ஒரு ஸ்காஃபை கட்டிக்கொண்டு செல்கிறேன் எனது மகள் படித்திருக்கிறாள் பதவியும் பெற்றிருக்கிறாள் பணம் இருக்கிறது வருமானம் இருக்கிறது நாளை இவளுடைய இந்த தரங்கட்ட ஆடை கலாச்சாரத்தின் காரணமாக நரகின் எறிகொல்லியாக மாறுவாளே இதை ஒரு தாய் ஒரு தந்தை என்ற வகையில் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடிப்படையில் தனது மகனுக்கு சொல்கிறார்கள் அருமை மகனை அல்லாவுக்கு சிரிக்க வைத்து விடாதே கொள்கை நிலைநாட்டு நன்மை ஏவு தீமை விளக்கு நன்மை போது நீ எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு முன்னாள் பொறுமையோடு நடந்து கொள் ஒலா துசாஹிர் மனிதர்களுக்கு முன்னால் பெருமையோடு முகத்தை திருப்பி கொள்ளாதே நடக்கிற போது கர்வத்தோடு நடக்காதே கருவம் கொண்ட பெருமை பிடித்த மனிதர்களை விரும்புவதில்லை மகனே வக்சுக் நடக்கும் போது நிதானமாக நடந்து செல்ல வேண்டும் சவுத்திக் பேசுகிற போது உடது குரலை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டும் இன்ன அங்கீர் சத்தங்களிலே மோசமான சத்தம் கழுதையுடைய சத்தமாகும் பண்பாடுகளை ஒழுக்கங்களை உயர்ந்த மனித விளிமையங்களை ஹியூமன் வேல்யூஸ் மோரல் வேல்யூஸை அவர்கள் தன்னுடைய அருமை மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் சிந்து பாருங்க அவர்களே அல்லாவுடைய நடிகார்களே நமது குழந்தைகளுக்கு அவசிய போல நமது பேடப்பட வேண்டும் அந்த வகையில் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கப்பட வேண்டும் உடை கொடுக்கப்பட வேண்டும் நல்ல உடை கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய நோய்களுக்கு கண்டிப்பாக சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக நல்ல ஸ்போர்ட்ஸ் அவர்கள் எளிமையான வாழ்க்கைக்கு அவர்கள் பழக்கப்பட வேண்டும் ஆடம்பர மோகம் கொண்டவர்களாக அவர்கள் வழக்கப்படக்கூடாது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அவர்களுடைய உல ஆரோக்கியம் அவர்களுடைய மென்டல் அண்ட் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உடலை பாதிக்கின்ற அம்சங்கள் தடுக்கப்பட வேண்டும் ஆத்மாவை உள்ளத்தை பாதிக்கிற அம்சங்கள் தடுக்கப்பட வேண்டும் அவர்கள் பாதிப்பவர்களாக போதை பொருட்களை பாதிப்பவர்களாக இருக்கக்கூடாது கெட்ட நடத்தையில் ஈடுபடுவர்களாக இருக்கப்படாது என்று தெளிவாக பார்க்கிறோம் நமது இளைஞர்கள் நமது யுவதிகள் நமது வாலிபர்கள் நமது சிலார்கள் சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் எல்லா வகையான ஜாகிரியத்தும் இன்று யுவதிகளால் கண்டுகளிக்கப்படுகிற நிலை உருவாகி இருக்கிறது பிரிண்ட் மீடியா நமது சிறார்களை வழிகரித்துக் கொண்டிருக்கிறது எலக்ட்ரானிக் மீடியா நமது சிறார்களை வழிகரித்துக் கொண்டிருக்கிறது போதாதற்கு இந்த சோசியல் மீடியா என்று அழைக்கப்படுகிற இந்த பேஸ்புக்கும் ட்விட்டரும் நமது இளைஞர்களை யுவதிகளை நமது சிறார்களை சீரழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த போனோகிராபி என்பது மிக சர்வசாதாரண அவசியமாக நமது குழந்தைகள் வைத்திருக்கிற ஹேண்ட் போன்களை கையடக்க தொலைபேசிகளை எடுத்து பாருங்கள் நமது குழந்தைகளுடைய அஹ்லாக் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும் இவர்கள் சுன நோக்கிச் செல்கிறார்களா அல்லது நரகம் நோக்கி செல்கிறார்களா என்பதை நாம் பார்க்க முடியும் அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாமிய சோர்களே நமக்கு முன்னால் இருக்கிற பொறுப்புகள் பெற்றோர்கள் வழங்கப்பட வேண்டும் அந்த வகையிலே நமது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற முதலாவது எடுக்கேஷன் கொரானிக் எடுக்கேஷன் அமைய வேண்டும் இபுனு சீனா மருத்துவ துறையின் தந்தையாக கருதப்படுவர் சமூகவியல் துறையின் முன்னோடியாக கருதப்படுவார் இருவரும் சொல்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு ஆரம்பமாக கொடுக்கப்பட வேண்டியதான் போதிக்கப்பட வேண்டும் வகையான அறிவு நமது குழந்தைகளுக்கு தேவை நமக்கும் தேவை ஒன்று அல்லாவுடைய படைப்புகள் பற்றிய அறிவு அதுதான் ஏனையான் ஏவல் விளக்கல் பற்றிய அறிவு ஹலால் ஹராம் பற்றிய அறிவுடைய அறிவு மூன்றாவது அறிவு இல்முன் பிஹி நேரடியாக படித்த அப்பல் ஆலமீன் அல்லாவை பற்றிய அறிவு முதல் ரெண்டையும் படிப்பின் மூலம் பெறலாம் மூன்றாவதை படிப்பின் மீதம் மூலம் பெற முடியாது அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் பற்றி அறிவை பெற்றுக் கொள்வார்கள் அல்லாவுடைய நடிகார்களே இந்த அம்சங்கள் அனைத்தும் கவனத்தில் இவற்றோடு நமது குழந்தைகளுடைய சைகாலஜிக்கல் பக்கமும் கண்டிப்பாக கவனத்தில் சில குழந்தைகளுக்கு வெக்க சுபாவம் இருக்கும் கூச்சம் இருக்கும் பயப்படுகிறவர்கள் கோபப்படுவர்கள் பொறாமை மனப்பான்மை கொண்டவர் இருப்பார்கள் இந்த அம்சங்கள் உல நோய்கள் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இவை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு உடனுக்குடன் தீர்க்கப்பட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் கவுன்சிலிங் செல்வது டாக்டரை முன்னால் பேரன்ஸ் இவற்றை உடனுக்குடன் அடையாளம் கண்டு எனது குழந்தையுடைய இந்த சைக்கோலஜிக்கல் ஏழு உருவானது கண்டறிந்து வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய இஸ்லாமிய சௌர்களே பேரண்ட்ஸ் என்ற வகையில் நமது சில்ட்ரன் பால் உள்ள டியூட்டிஸ் ஒன்றல்ல நிறைய இருக்கின்றன இவை பற்றிய ஒரு அவேர்னஸ் நமக்கு வர வேண்டும் குறிப்பாக நானும் நீங்கள் வாழ்கின்ற இந்த காலம் ஜாகிதீ காலம் என்று சொன்னால் விஜயாகாது மிலேனியம் என்று சொல்லப்பட்டாலும் இதற்கு மற்றொரு பெயர் ஜாக காலம் எல்லா ஜாகும் எல்லா அனாச்சாரங்களும் எல்லா பாவங்களும் எல்லா சமூக தீமைகளும் எல்லா ஒழுக்க சீர்கேடுகளும் பரவலாக எக்ஸஸ் ஆக இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் எமக்கு முன்னால் இருக்கிற இந்த மிகப்பெரிய டாஸ்க் இதில் தோல்வி அடைந்தால் அல்லா சுகனையும் காப்பாற்ற வேண்டும் அது மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் நூற்றாண்டு தாவர மனிதர்கள் வாழ்ந்த காலம் மகளும் இல்லை ஒரு ஆட்டுப்பட்டி இருக்கிறது அந்த ஆடுகளில் இருந்து பால் கறந்து அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் தாய் சொல்கிறார் அன்பு தாயே மகள் சொல்கிறாள் தாய் சொல்கிறால் மகளை பார்த்து அன்பு மகளே இந்த ஆடுகளிலிருந்து பால் கலந்து நமக்கு கிடைக்கிற பால் வாழ்க்கையை நடத்துவதற்கு போதாது கொஞ்சம் என்ன மகள் சொல்கிறாள் வேண்டாம் தாயே கூடாது அமீர் மும்மினு எல்லாம் பாலிலே தண்ணீர் கலக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்ல தாய் சொல்கிறாள் மகளே என்ன பேசுகிறாய் என்ன நாங்கள் தன்னிர் கலப்பதை அமில் முமினி பார்த்துக் கொண்டாடுகிறார் அளவை கூட்ட வேண்டியது விற்க வேண்டியது கொஞ்சம் வருமானத்தை கூடுதலாக பெற்று வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் என்று சொன்ன போது நூற்றாண்டு அந்த யுவதி சொன்னால் தாயே அமீரில் உமர் இங்கு இல்லாத போதும் அமீல் உமருடைய பார்த்துக் கொண்டிருக்கிறானே தாயே எப்படி பாலிலே கலப்படம் செய்ய முடியும் என்று அந்தவா மோரல் கரெக்டர் இன்று படிப்பு என்ற பெயரில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அவருடைய இருக்கிற காசை என்னுடைய எப்படி கொண்டு வரது இதுக்கான strategy என்ன இதுக்கு பேரு business management படிப்பை நான் கொச்சைப்படுத்துவோம் அல்ல ஆனால் கசப்பான சில உண்மைகள் இருக்குது இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிற எஜுகேஷன் என்னுடைய காசை யாரும் கண்டுகொள்ளாத வண்ணம் தேவையுள்ள அந்த மனிதனுடைய பாதிக்காத வண்ணம் கொண்டு சேர்ப்பது எப்படி ஒரு நிலைமையை கண்டறிவதற்காக போகிறார்கள் இந்த இளைஞனுடைய பண்பாட்டை பரிசிப்பதற்காக கேட்கிறார்கள் மகனே எனக்கு ஒரு ஆடு வேண்டும் காசி தருகிறேன் வாங்கிக் ஆட்டை எனக்கு தந்து விடு என்று சொன்ன போது இங்கே இல்லை அவருமை காணப்போவதில்லை ஒரு ஆட்டை எனக்கு தந்துவிடு நான் ஒரு தொகை காசை தருகிறேன் மாலையில் போனால் கேட்பார் ஒரு ஆட்டை காணவில்லை எங்கே என்று ஓனாய் ஒரு ஆட்டை பிடித்து விழுங்கி விட்டது சாப்பிட்டு விட்டது என்று சொல் என்று சொன்ன போது அந்த ஏழாம் நூற்றாண்டு எமது பார்வையில் காட்டு நிலாண்டி பிற்போக்குவாதி நாட்டுப்புற மனிதன் கிராமப்புற மனிதன் படிப்பறிவில்லாதவன் பாமரன் லேமன் என்ன சொன்னான் பெரியவரே எனது எஜமானன் இங்கு இல்லை உண்மைதான் படைத்து அல்லாஹ் எங்கு இருக்கிறான் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே எப்படி நான் துரோகத்தை செய்ய முடியும் இந்த பாவத்தை செய்ய முடியும் மோசடி செய்ய முடியும் எப்படி உனக்கு எனது அனுமதி இல்லாமல் ஒரு ஆட்டை தர முடியும் என்று சொல்கிறான் அவர்கள் கண்ணீர் வடித்து அழுகிறார்கள் அடுத்த நாள் காலை அந்த இளைஞனை அழைக்கிறார்கள் எஜமானனை அழைக்கிறார்கள் அந்த அடிமைக்குரிய தொகையை எஜமானனுக்கு கொடுத்து அந்த இளைஞனை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார்கள் மகனே எந்த வார்த்தை மகனே போய் வாங்கி வைக்கிறார்கள் இது அல்லவா எடுக்கேஷன் நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாமிய சௌர்களே அல்லா சாலா குழந்தைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக குழந்தைகளை செல்வங்களாக அல்லாஹு பேசுவாக வாய்மையாளர்களாக நம்பிக்கை நாணயம் உள்ளவர்களாக பண்பாட்டின் ஒழுக்கத்தின் உரைவிடங்களாக அல்லாஹு ஆக்கியால் எல்லா பாவங்களில் இருந்தும் எல்லா ஜாகிரியத்தில் குழந்தைகளை எமது இளைஞர்களை எமது யுவதிகளை நம் அனைவரும் பாதுகாத்து அல்புரிவான